ஹதீஸ் நானூற்றி எழுபத்தி இரண்டு இபின் உமரதி அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹும் அலைகி வசல்லம் அவர்கள் மேடை இணை இருக்கும் போது இரவு தொழுகை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று ஒரு மனிதர் கேட்டார் இரண்டு தொழ வேண்டும் சுபகை அஞ்சினால் ஒரு ரக்காக தொழலாம் அவர் தொழுதது அவருக்கு வித்திராக உங்களின் கடைசி தொழுகையாக வித்திரை கொள்ளுங்கள் என்று நபி சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுபகை அஞ்சினால் என்ற இடத்தில் சுபகை துழ முடியாது என்று அஞ்சினால் என்ற அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது